الحمد لله رب العالمين صل وسلم وبارك على الشفيع الانبياء والمرسلين نبينا وحبيبينا وقرة اعيننا محمد بن عبد الله عليه واله وصحبه افر الصلاه وتم التسليم ما بعد وقد قال الله تعالى في قرانه الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சொந்த பரிபாலிப்போற்று அடைந்து இருளிலும் வெற்றி பெற்று அல்லாஹ் தரிசனம் கிடைத்துடன் தியாகம் செய்தும் குடும்பத்தினர்கள் அழகி வசல்லம் அவர்களுடைய சுண்ணத்தான வாழ்க்கை நெறிகளை பெண்களுடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான பூமி நானவர்கள் அல்லாத்தும்பம் ஏற்பட வேண்டும் என்ற நோக்குடன் நிறைவேடுவதற்கு கொழுமியிருக்கும் இறை நேசர்களை நல்ல அல்லா சுப தாலாவை எல்லா சந்தர்ப்பத்திலும் பயந்து தப்பாவை கடைபிடிக்குமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் செய்து கொள்கின்றேன் சந்தர்ப்பங்கள் மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது அதனை பிரயோஜன பெற்று அதனை ஒப்படைந்து முடிப்பவர் உண்மையிலே பார்க்கவார் சந்தர்ப்பங்கள் கிடைக்க பெற்று அவைகளை அப்பாக்கியத்தனமாக பாராமுகமாக விட்டு விட்டு அல்லா இடத்துல குற்றவாளியாக நிற்கக்கூடியவர் உண்மையிலே அப்பாக்கியமான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான் சந்தர்ப்பம் இதுல இருந்து நாம் பிரிந்து விட்டால் பிறகு திரும்பி வர முடியாது நேரத்துல மனிதன் பாவிக்கும் வார்த்தை என்னுடைய ரப்பி என்னை திருப்பி அனுப்பு அல்லா சொல்கிறான் வீணான பேச்சு பேசாதே எதுக்கும் பிரயோஜனமற்றே வெறுமனை விடப்பட்ட பேச்சு என்னை திருப்பி அனுப்பு என்று நீ சொல்வது வெறுமனை பிரயோஜனம் இல்லாத வார்த்தை செய்ய முடியாத ஒன்றை நீ செயல்படுத்துமாறு என்னிடத்தில் கேட்கின்றாய் என்னால செய்ய முடியாது கிடையாது என்றாலும் எங்களை அவனின் பக்கம் திருப்ப விரும்புகிறான் ரசூல் அவருடைய வாழ்க்கையை வாழ வைக்க விரும்புகிறான் என்றாலும் நானும் நீங்களும் அவளுடைய போதனைகளை விட்டு விட்டு எதுவெல்லாம் எங்களுக்கு துனியாவில் நல்ல தோன்றுகிறதோ அதனை எடுத்துக்கொள்ள ஆரம்பித்து அதிகம் ஆனாலும் அல்லாஹ் அந்த நடைமுறையை ஏற்றுக்கொள்வதில்லை அவர்களுடைய வாழ்க்கை இருபத்தி நாலு மணிக்கு பரிணமிக்க வேண்டும் என்று கூறப்பட்டு இருக்கின்றதோ அவைகள் எங்களுக்கு சிரமம் போல தோன்றுகிறது அவைகளை எங்களால் எடுத்து நடக்க முடியவில்லையே என்று கூட நீங்கள் விரும்பியோ விரும்பாமலையோ அதனையே பற்றி பிடித்து அதனை நல்ல நீயத்துடன் எடுத்து நடக்க ஆரம்பித்தால் நிச்சயமாக அனைத்துடையும் சாதனங்களையும் சாதகங்களையும் நீங்களே பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் அடையக்கூடியவர்களாகவும் மாறிவிடுவீர்கள் நாம்வோம் பெருநாளுடைய தொழுகைகளும் வெள்ளிக்கிழமை இரவிலும் மட்டுமல்லவன் அவன் உயர்வானவன் என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அவனை துதிப்பாடுவதற்கு மனம் விளையும் இதனால் அல்லாஹ் சொல்கின்றான் நபியே உங்களுடைய உயர்வான ரப்பை நீங்கள் துதிப்பாடுங்கள் தூய்மைப்படுத்துங்கள் அல்லது அவன் ஆற்றல் மிக்கவன் அவனுடைய பாருங்கள் அவன் படைத்து மட்டுமல்லாமல் அதிலே செய்வான் அல்லாஹ் ஏழு வானங்களை படைத்தான் அதிலே பல அல்லாவுடைய அரசாட்சியையே உள்ளடக்கினான் அவைகளின் ஊடாக மனிதனுக்கு பல பிரயோஜனங்களை ஏற்படுத்தினான் தேவையான அனைத்தையும் வகைப்படுத்தினான் அல்லது அவைகளை நிர்ணயித்து வகைப்படுத்தி அவைகளை எந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் என்ற வழியையும் காட்டினான் நீங்கள் அவன் தான் கோலத்தை வழிங்கள அவன் தான் காட்டினான் ஏற்பாடுகளை செய்து தந்தாவை ஞாபகங்கள் அல்லாவுடைய திக்ரோட இணை இந்த தொழுகையை இங்கே சுற்றி காட்டுகின்றான் இந்த வார்த்தைகளை கொஞ்சம் நல்ல செய்து பாருங்கள் இப்படி எல்லாம் ஏற்பாடுகள் வழிகளையும் என்றாலும் அந்த தொலைகைக்கு தான் நீங்கள் மரண அடி விட்டு துன்யாவை தேர்ந்தெடுக்கின்றீர்கள் என்னுடைய ஞாபகத்துக்கு சிந்தனைக்கு நீங்கள் மரண அடி கொடுத்து விட்டு அது சிறந்தது மட்டுமல்ல நிரந்தரமானது என்றும் இருக்கக்கூடியது முடிவுறாதது சொல்லிக் கொண்டு வருகின்றான் அவர்களுக்கு வழங்கப்பட்டையும் நாம் இதே விடயங்களை கூறியிருக்கின்றோம் இப்ராஹிம் அலிம் அவர்களுக்கு கொடுத்த சொகுப்புகளையும் இந்த போதனைகளை செய்திருக்கின்றோம் அந்த கூறது அவர்கள் வரும் பொழுதும் உறுதியாக இருந்து ஏற்றுக்கொண்டாள் என்றாலும் கூட அவர்கள் மறுத்தார்கள் அன்றுராமலுக்கு அவர்கள் எடுத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டால் என்ற நிபந்தனையை விட்டுவிட்டு பின்பற்றுவதற்கு இன்று மக்களை தகர்த்து நொறுக்குகின்றார்கள் அவர்கள் மனிதர்கள் பூமி அவர்களுக்கு சொந்தம் என்று நினைக்கின்றார்கள் அந்த சௌராத்தில் கூறப்பட்டிருக்கின்றது மண்வாகி மற்றும் மன்னிக்க மாட்டான் என்று நினைக்கின்றாரோ பஹுவல் முஸ்தான் அவன் அல்லாஹ் ஆயத்துகளை வேதத்தின் ஆயத்துகளை பரிஹசிக்க கூடியவனாக உங்களுக்கு மட்டுமல்ல வந்தவர்களுக்கு அதனை பரிகாசத்துக்கு நானும் நீங்கள் எடுத்துக்கொண்டோம் அவனுடைய அத்தாட்சிகளின் மீது நம்பிக்கை கிடையாது இன்று அவைகள் வெறுமனை ஒரு இடத்துக்கு என்று ஒதுக்கப்பட்டு விட்டது வெளியில் சென்றால் அந்த வாழ்க்கை எங்களுக்கு அவசியமும் அல்லாவுடைய ஆயத்துகளையும் வசனங்களையும் அந்த இருக்கக்கூடியது தான் என்னை வணங்குவதில் தான் வெற்றி இருக்கின்றது என்று என்றாலும் கூட நீ துனியாவுடைய வசதி எந்த அளவுக்கு தேர்ந்தெடுத்திருக்கின்றாய் மற்றவர்களுடைய பணத்தின் காரணமாக அவர்களுக்கு தாழ்ந்து செல்கின்றாய் இடம் பெற்று இருக்கின்றது போய்விட்டது அதனுடைய ஒரு பங்குல எந்த பிரயோஜனமும் இருக்க மாட்டாது அது கித்னாவுக்குள்ள ஆளாக்கப்படும் அது ஒரு பெண்ணை கண்டதும் பறிக்கொடுக்கப்படும் அது வெறுமனையான பணத்தை கண்டதும் பறிக்கொடுக்கப்படும் அது அறாம வியாபாரத்தில் பொழுது பறிக்கொளித்துவிடும் அவன் மார்க்கம் இல்லாதவனாக ஆயிவிடுவான் இது யார் ஒரு சாலையான கனி அவரு நல்லவர் என்றாலும் செல்வம் தன் அவருடைய செல்வத்துக்காக ஒருவன் பணிந்து போவான் என்றால் அவனுடைய மார்க்கத்தில் மூன்றில் இரண்டு பங்கு போய்விட்டது இந்த அளவுக்கு நீங்கள் துனியாவை தேர்ந்தெடுக்கிறீர்களா ஏன் என்னுடைய திக்ரை மறுக்கிறீர்கள் உனக்கு தப்பி போனதை விட்டு கவலைப்படுவாய் என்றால் அல்லா சுபது நிர்ணயித்து நான் வழிகாட்டினேன் என்று நீ சொன்னாரோ மறுத்து விட்டையே இல்லை என்று சொல்லி எனவே உனக்கு ஏதேனும் சோதனை வந்தால் பிரச்சனை சிரமங்கள் தலை கொடுத்த முடியல்ல தாங்க முடியல்ல இதயம் வெடித்து விடுவதை போல இருக்கின்றது இந்த செய்யாதே மட்டும் வழிகாட்டி இருக்கும் பொழுது நீ புற முடிவு காட்டி செல்கின்றாய் அந்த நேரம் உன்னை அழைக்கும் விதிமுறையை பார் உன்னை என்னிடத்துல அணைத்துக் கொள்ளக்கூடிய அந்த வழிமுறையை பார் சுடைய அரசாட்சி அது என்றும் நிரந்தரமானது பாக்கியானது அது ஒரு நாளும் முடிவுறாதது ஆனால் இன்று சகோதரரை நிர்ணயித்து வழிகாட்டினாரல்ல அரசாட்சியை வைத்து வாழ வைக்கவில்லை எனவே உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் இந்த அரசாங்கத்தின் பக்கமும் அவர்களுடைய என்றாலும் எந்த ஒரு அரசாட்சிக்கும் பயப்படாது உன்னுடைய பொருள் அலாதாரத்துக்கு பிரச்சனையை ஏற்பட மாட்டாது இதுதான் சூரக்குள் எங்களுக்கு சொல்லி தருகின்றது உன்னுடைய வியாபாரத்துக்கு மற்றும் உண்டான உன்னுடைய முயற்சிகளுக்கு அரசாட்சி இருக்கும் காலம் எல்லாம் அல்லாவுடைய அரசாட்சியை யாரால் அழிக்க முடியும் அல்லாவுடைய அரசாட்சியை யாரால் வீழ்த்த முடியும் எனவே உன்னுடைய நம்பிக்கை எங்கே போய்விட்டது அவர்களுக்கு முறையாக அவர்களுக்கு தோதுவாக எங்களுக்கு வாழ வழி இல்லாமல் போய்விடும் என்று நினைக்கிறாயா எவ்வள ஆதம் எனவே நீ என்னுடைய திக்ரை ஞாபகப்படுத்தி என்னையே நீ தொழுதிடுவா விளையாடி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனைவியை தீன்காரியாக ஆக்கு அல்லது அவள் ஒரு வெறுமனை விளையாட்டு பொருள் அந்த விளையாட்டுப் பொருள் உன்னை நரகத்துக்கு விளையாடுவதற்காக வரவழைக்கவில்லை என்றால் அவர்களை பயன்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக விளையாடு போவனே அவர்களை உடன் நீ நாளும் வறுமையில நரகத்துக்கு பலியாகுவாய் போகும் என்று பயந்து அவர்கள் எடுக்கிறார்கள் எல்லோரும் பாவ்கின்றார்கள் அதனால் என்னுடைய பொக்கிசம் குறைந்து விட மாட்டாது என்னுடைய இந்த பொக்கிசம் எப்பயாவது தீர்ந்த வரலாறு நீ கேள்விப்பட்டிருக்கின்றாயா இதனால் உன் மீது அது தப்பி போகும் என்ற பெருமை பாராட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை நீயும் பார்க்கிறாய் உன்னுடைய வாய்களை திறக்கிறாய் பிரமித்து போகின்றாய் இந்த வானம் பூமியுடைய படைப்பை பார்த்து எப்பயாவது நீ பிரித்ததுண்டா என்னுடைய அரசாட்சியை பற்றி உண்டாம் நான் தான் வாணுங்கள் பூமிகளை படைத்தேன் வளம் அரிய அவைகளை படைக்கிறது எனக்கு ரொம்ப இலகுவான விஷயம் அது சிரமமான ஒரு விஷயம் அல்ல இவ்வளவு விசாலமான படைப்பினர் அல்லா சுபா படைத்துவிட்டு இதை படைப்பது எனக்கு உனக்கு தேவையான உனக்கு தேவையான ஒரு உணவு கவலத்தை உன்னிடத்திலே உன்னுடைய பாதங்கள் இடத்திலே உன்னுக்கு யாரெல்லாம் கீழாக வாழ்கின்றார்களோ அவர்களிடத்திலே கொண்டு சிரமமா ஏ விளங்காமல் இருக்கின்றாய் எவ்வளோ கமாலா அமல் எப்படி நான் உனக்கு நாலையின் உடையா அமலை வேண்ட மாட்டேனோ இன்றைக்கு செய்யக்கூடிய அமலை தான் அல்லா சுபா எதிர்பார்க்கிறான் அந்த இடத்தில் அந்த விடயத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லா சுபன் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்கிறதை தான் எதிர்பார்க்கிறான் இதனாலேயே இரக்கத்துடன் அழைத்து சொல்கிறான் எவ்வளோ உணவை என்னிடத்திலே கேட்காதே உண்மையான பூமி அப்படித்தான் இருப்பான் அவன் நாளைக்காக மனக்கோட்டை கட்ட மாட்டான் எண்ணங்களை வளர்க்க மாட்டான் இந்த மாநில பல வருட காலங்களுக்கு திட்டம் தீட்ட கூடியவர்கள் விளக்கங்களை அடைந்து நேர்வழி பெற முடியும் நீ எனக்காக வேண்டி செய்ய வேண்டிய பரவான கடமைகள் இருக்கின்றது வழக்க அழகிய அந்த பரவான கடமைகளை சீரான முறையில் நீ செய்துவிட்டால் உன்னுடைய பொறுப்பை நான் சுமந்து கொள்கின்றேன் நாம் வாசித்துல நான் பொறுப்படுத்த சம்பந்தப்பட்ட ஒரு விந்தை ஒரு ஆச்சரியம் இருக்கிறது எனவே நீ அந்த பரல மாற்றம் செய்யாதே அல்லா சுபகன் அல்லாவுக்கும் இருக்கிற தொடர்பை பாருவன் அல்லாவுடன் இந்த அளவுக்கு தொடர்பு கொள்வான் என்கிறதனை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் எவ்வளவு ஆதமுடைய மகனே நான் பங்கு வைத்ததை நீ பொருந்து கொண்டால் அரசு உடம்பையும் ஆகிடுவேன் நான் பங்கு வைத்ததை நீ பொறிந்து கொண்டால் உன்னுடைய உடம்பை நான் ராகத் பெற்றதாக ஆக்கிவிடுவேன் உன்னுடைய கல்வை நான் மிகவும் அமைதி பெற்றதாக ஆக்கிவிடுவேன் வயலம் சர்லபிமா கசம் நான் பங்கு வைத்ததை நீ பொருந்திக்க உதவிக்கு யாரும் இல்லாத இடத்துல ஒரு மிருகம் எப்படி தன்னை மரணித்துக் கொள்வதற்கு எத்தனிக்கின்றதோ அதே போன்று நானும் உன்னை பூமியிலே முடக்கி போட்டு விடுவேன் என்னுடைய கண்யத்தின் மீதும் மகத்துவத்தின் மீதும் ஆணையாக இந்த துணியாவுல நான் எதனை பங்கு வைத்தேனோ அதை தவிர வேறு எதையும் நீ அடைய முடியாது அப்படி என்றால் நாம் முயற்சி செய்யாமல் இருக்க முடியுமா இல்லை முயற்சி செய்ய வேண்டும் என்றாலும் உதவி செய்யாத நிலமையில உன்னை நான் வீணாக்கி விடுவேன் அது மட்டுமல்ல நீ என்னிடத்துல இழிவாக்கப்பட்டவனாக ஆகிவிடுவா என்கிறதனையும் அல்லாஹ் வாழ்ந்து இதனால்தான் இதனை இவைகள் ஆரம்பிம் இப்ராஹிம் அலி அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஆக மங்களில் எது இருந்தது அதிலே இருந்ததை அபூதர் நீ கேட்டுக்கொள் பெருமையிலும் இந்த உலகத்துக்கு அனுப்பினது அதனை சேர்ப்பதற்காக இல்ல வளாற்றின் பாகத்துக்கு நான் உன்னை அனுப்பியம் அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுடைய உன்னுடைய சகோதரர் அநியாயக்காரனாக இருந்தாலும் சரி அநியாயம் இணைக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி அவனுக்கு உதவி செய்ய வனுக்கு எப்படி உதவி செய்யறது அந்த அநியாயத்திலிருந்து அவனை தடுத்துவிடு அது தான் உதவி என்றார்கள் எனவே யாரும் இன்னொருக்கு அநியாயம் செய்யவதற்கு வழியை வைக்காது உனக்கு அதிகாரம் இருக்கிறதா அந்த அதிகாரத்தின் மூலமாக அநியாயம் இழைக்கப்பட்டவன் என்னிடத்துல நீ தட்ட வேண்டும் அந்த அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்குரிய ஹக்குகளை எடுத்து கொடுக்க வேண்டும் சகோதரர்களே இன்றைக்கு மார்க்கத்தை நாம் வீட்டுக்குள்ள கொடுக்காததே பெரும் அநியாயம் மார்க்கத்தை நாம் சமூக படுத்தாதது பெரும் அநியாயம் எங்களுடைய ஆசையும் எங்களுடைய மனிச்சையும் அங்கே ஒரு காடைய வாயில் இருந்து வெளியானாலும் கூட அதையும் நான் கட்ட மாட்டேன் காபிராக இருக்கட்டும் அந்த வீட்டுல வசிக்கக்கூடியவனாக இருக்கட்டும் நம்முடைய கடை தெரிவோட அண்மித்தவனாக இருக்கட்டும் உன்னை நாசமா மே இப்ராிம்லஹி சலாம் அவர்களுடைய சொப்பு இருந்த போதனைகள் ஒரு குத்திசாலிக்கு ஒரு நேரம் ஒதுக்கடக்கூடியதாக இருக்க வேண்டும் பேசுகின்றீர்கள் எவ்வளோ இரவு நேரங்களில் விழித்து இருக்கின்றீர்கள் எத்தனையோ பேர்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள் இந்த பேச்சுக்கள் எதுவிலுமே எந்த விதமான நலவும் கிடையாது உனக்கு சதக்கா செய்ய முடியாவிட்டாலும் கூட தர்மம் செய்ய நல்ல விஷயங்களை ஒருவருக்கு ஒருவர் கூறி கொண்டு பேசிக் கொண்டிருங்க பொறுமையை கொண்டு ஒவ்வொருவருக்கு ஏ அல்லது மக்களுக்கு மத்தியில இணக்கங்களை ஒற்றுமையை முயற்சி செய்யத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் எந்த நேரத்தை அல்லாவுடன் ரகசியம் பேச ஒதுக்கிறோம் அவனுடன் பேசிய ரகசியத்தில் கண்ட பிரதிபலன் என்ன இன்னும் துண்யா இன்னும் கல்பு துன்யாவை கண்டு வெதும்புதா அவனுடன் முனாாத் செய்தவர்கள் அல்லா சுடைய மறைவான உலகத்தின் ரகசியங்களை கூட கண்டு கொண்டார்கள் எனவே உண்மையான புத்திசாலி ஒவ்வொரு நாளும் தன்னுடன் ஒரு நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் அவன் செய்ய வேண்டும் நீ எந்த முறையில் என்னுடைய ரபுக்கு வழிபடுகின்றாய் உன்னுடைய தரிசனம் கிடை மாட்டாது அல்லாவுடைய வாக்குறுதிகளை பெற்றுக் கொள்ள முடியாது எனவே இன்று யாருக்கு அநியாயம் செய்தேன் யாரை ஏசிதேன் யாருக்கு அடித்தேன் யாரை தூசித்தேன் எந்த முறையில செயல்பட்டேன் சுர்ந்து கொண்டிருந்தது என் கல்பு எதனை ஆதரவு வைத்தது நான் என்ன நல்ல அமல்களில் ஈடுபட்டேன் என்றெல்லாம் ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாவுடைய அடியான் ஒதுக்கி கொள்வான் தன்னுடைய நப்சை அவன் கேட்பதற்கு அவனுடைய வல்லமே மருத்துவத்தையும் விளங்க வேண்டும் இவைகள் செய்யறதோட துனியாவுல வாழக்கூடிய நீ உன்னுடைய சாப்பாட்டுக்கும் குடிபான ஒரு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுடைய வாழ்க்கையின் மேலும் அந்த இப்ராஹிம் அலி சலாம் அவருடைய சொற்பிலே இருக்கின்றது உண்மையிலே புத்திசாலி மூன்று விடயங்களின் மீது எப்பவும் ஆசை உள்ளவனாக இருப்பான் பிரயாண சாமான்களை தயாரித்துக் கொள்வதில் அவள் சளைத்து விட மாட்டான் களைத்து விட மாட்டான் எப்பொழுதும் அவளுடைய செயல்பாடுகள் நால மருமைக்கு பிரயோஜனம் உள்ளதாக அவர் வேண்டும் என்பதனைத்தான் புத்திசாலி சிந்தித்துக் கொண்டிருப்பான் அத்துடனே கொஞ்சம் உணவுக்காக வேண்டி கொஞ்சம் ஜீவனோபாயத்தை ஒரு சில நேரங்களை செலவழித்துக் கொள்வான் வலத்தின் இன்பத்தை இன்றைக்கு ஹலாலான முறையில இங்கும் அனுபவிப்பதற்கு தாராளமாக இருந்தாலும் கூட அந்த ஹராத்தை அணுகாமல் சாந்தி அடைய ஆத்மா நிம்மதி அடைய என்ற அளவுக்கு ஹராமான விரியங்களின் பக்கம் மனிதன் விரையக்கூடியதை பார்க்கிறோம் வாழல் ஆக்கிலே வசீரன் மேலும் ஆகில் என்ற புத்திசாலிக்கு ஒரு அகப்பார்வை இருக்க வேண்டும் அவன் விரங்கிருக்க வேண்டும் இதற்காக வேண்டி அரசியலின் தெரிந்திருக்க வேண்டும் என்பது முழு விஞ்ஞானத்தை படித்திருக்க வேண்டும் என்பது அல்ல அல்லா சுபாத்தால் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றாமல் இருப்பதற்கு எதையெல்லாம் தடையாக இருக்கிறது அதிலிருந்து நான் எப்படி என்னை தப்ப கொள்வது என்ற ஒரு தெளிவான அகப்பார்வை ஒவ்வொரு குத்திசாலிக்கும் இருக்க வேண்டும் யார் தன்னுடைய பேச்சை எண்ணிவாரோ தன்னுடைய செயல்பாடுகளில் பல பேச்சுகளை பேசுவதற்கு இவனுக்கு சந்தர்ப்பம் நேரிவிடும் அந்த பேச்சுகளை நான் என்ன வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோட அவன் தேவையானதை மட்டும் பேசக்கூடியவனாக ஆரம்பித்துவான் எனவே பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் கணக்கெடுங்கள் என்கிறையும் இந்த இப்ராஹிம் அலிஸ்லாம் இவைகளை எடுத்து நடக்காதது காரணமாகத்தான் எல்லா விதமான பிரச்சனைகளையும் இன்று நாம் எதிர்நோக்கக்கூடியதாக இருக்கிறது அல்லா சுபாலா இந்த அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் எங்களுக்கு விடுவை தருவதற்கு ஒது அவன் கால எங்களுடைய விதிமுறைகளை அமைப்போம் என்றால் நிச்சயமாக நானும் நீங்களும் இந்த உலகத்தை விட்டு பிரியும் ஆனந்தமாக சந்தோஷமாக கவலையற்ற நிலைமையை பிரிந்துவிடுவோம் அப்படியான ஒரு குதூகலமான எங்களுடைய சந்தர்ப்பங்கள் அனைத்தும் அல்லாஹ் காட்டிய முறை பிரகாரம் அபை பெறுவதற்கு கிருப்பை செய்வானாக துனியாவை விட ஆக்ராவுக்கு முதல் கொடுத்து அதையே தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக ஆக்கி விடுவானாக எங்கள் எல்லோரையும் பொந்தி அவனுடைய மேலான தரிசனத்தை நாலும் மறுநிலை தந்து உயர்தரமான சூன பகுதிகளிலே குடியிருக்காட்டுவானாக செய்வானாக